அதி அதிசீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து விநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு மேளம் கொட்டலாம் த பெஸ்ட் இஸ் டு பி வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா பதினோராம் அத்தியாயம் முதல் ஒன்பது வசனங்கள் ஈசா என்னும் அடிமரத்தில் ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுமி ையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும் அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமி உள்ளவர்களுக்கு தீர்ப்பு செய்து தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் நீதி அவருக்கு அரைக்கட்டும் சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாயிருக்கும் அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும் கன்று பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் பசுவும் கரடியும் கூடி மேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வழியின் மேல் விளையாடும் பால் மறந்த பிள்ளை கட்டு விரி என் புற்றிலே தன் கையை வைக்கும் என் பரசுத்த பருவதம் எங்கும் தீங்கு செய்வாரும் கேடு செய்வாருமில்லை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேறுக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள் அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாய் இருக்கும் இன்றைய மணல வாசித்த பகுதியிலே ஒன்பதாவது வசனம் ஏசாய் பதினொன்று தண்ணீரால் கடல் நிறைந்திருக்கிறது போல மண் உலகு ஆண்டவரை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும் தி ஏர்த் ஆப் தி சி ஒலிவமலையில் இயேசுவின் சீடர் அவரிடம் உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன என்று கேட்டனர் முடிவுக்கால அடையாளங்கள் பலவற்றை வரிசைப்படுத்திய பின்னர் ஆண்டவர் உலகெங்கும் உள்ள எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசை பற்றிய இந்நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும் அதன் பின்பு முடிவு வரும் என்று முடித்தார் இதை மத்தியு இருபத்தி நான்காம் நான்காம் பதினான்காம் வசனத்தில் பார்க்கிறோம் தனக்கு கொஞ்ச நேரம் உண்டு என்று அறிந்துள்ள பிசாசு எப்பொழுதையும் விட இப்பொழுது அதிக சினத்தோடு இருக்கிறான் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டு பன்னிரெண்டிலே அப்படி வாசிக்கிறோம் ஆத்து ஆதாயகர் மற்றும் சுவிசேஷகருக்கு எதிராக செயல்பட பிசாசானவன் நரகின் சக்திகள் யாவற்றையும் கிளப்பி விடுகிறான் கிளறி விடுகிறான் மிஷினரிகளை துன்புறுத்தும்படி அதிகாரிகளை ஏவி விடுகிறான் துன்புறுத்தல் என்பொழுது எப்பொழுதுமே இருந்துதான் வந்திருக்கிறது ஆனாலும் முடிவு காலத்தை நெருங்க நெருங்க அது அதிகரிக்கும் என்று இயேசு மத்திய இருபத்தி நான்காம் அத்தியாயம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்களிலே சொன்னார் அப்பொழுது உங்களுக்கு புத்திரவங்களுக்கு ஒப்பு கொலை செய்வார்கள் என் நாமத்தை நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்பொழுது அநேகர் இடரல் ஒருவரை ஒருவர் காட்டி ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் ஸ்மிர்னா ஊரிலும் பிலதெல்பியா என்ற ஊரிலும் இருந்த சபைகளுக்கு கிறிஸ்து அருளிய வாக்குகளை மிஷினரி சிந்தையுள்ள கிறிஸ்தவர்கள் யாவரும் ஒருமை பாராட்டலாம் அவை யாவை தெரியுமா உனக்கு வரவிருக்கும் துன்பத்தை பற்றி அஞ்சாதே இதோ எவரும் பூட்ட முடியாத கதவை உனக்கு முன்னே நான் திரைந்து வைத்திருக்கிறேன் இதோ விரைவில் வருகிறேன் வெளிப்படுத்தல் இரண்டு வெளிப்படுத்தல் மூன்று ஐயா அத்தியாயங்களில் இதை வாசித்து பாருங்கள் மிஷினரி பணியிலே உலகமெங்கும் ஓர் எழுச்சி ஏற்பட்டுள்ளது கடந்த இருபது நூற்றாண்டுகளிலும் இவ்வளவு திருச்சபை வளர்கிறது போல் வேறு எப்பொழுதும் திருச்சபை அவ்வளவு வேகமாக வளர்ந்ததில்லை கதிர்கள் இன்னும் அறுத்து முடிக்கப்படாததான் வயலின் சொந்தக்காரர் மாலை ஐந்து மணிக்கு கூட அறுவடை ஆளுகளை அழைக்கிறார் தெரியும் இருபதாம் அத்தியாயத்தில் உள்ள ஓமை திராட்சை தோட்டத்திற்கு வேலை செய்வதற்காக ஆறு மணிக்கு காலையிலே போய் வேலைக்காரரை அமர்த்தினார் மறுபடியும் ஒன்பது மணிக்கு போய் அங்கே நிற்கிறவர்களை வேலைக்கு அமர்த்தினார் மதியம் பன்னிரண்டு மணிக்கும் போய் அமர்த்தினார் பிற்பகல் மூன்று மணிக்கும் போய் வேலையாட்களை சேர்த்தார் பிற கடைசியாக மணிக்கு போகிறார் ஆறு மணிக்கு பொதுவாக வேலை முடிந்துவிடும் ஐந்து மணிக்கு போகிறார் நீங்கள் ஏன் பகல் முழுவதும் இங்கே சும்மா இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களை ஒருவரும் வேலைக்கு வாருங்கள் எனக்கு இன்னும் வேலை அதிகமாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த கடைசி மணி நேரத்தில் கூட அவர் ஆட்களை வேலைக்கு அமர்த்தி கொண்டு போகிறார் அதுதான் இன்றைய நிலைமை நாம் இப்பொழுது நிற்பது நாம் இப்பொழுது இருப்பது அந்த ஐந்தாம் மணி ஒரு மணி நேரம்தான் ஒரு வேலை நமக்கு வேலை செய்ய வாய்ப்பு இருக்கலாம் பெந்தை கோையை நாம் முன்மாறிக்க ஒப்பிட்டால் கிறிஸ்துவின் வருகைக்கு முன் எல்லா வயல்களிலும் நல்ல விளைச்சல் உண்டாகும்படி நமக்கு பெய்யப்போகும் மழையை பின்மாறி எனலாம் எனவேதான் சகரியா தீர்க்கன் சொன்னான் பத்தாமத்தியாய முதலாம் வசனத்திலே பின்மாரி காலத்து மழையை கத்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் மில்நில்களை கட்டளையிட்டு அவரவருக்கு பயிருண்டாக சகல வயல் அவர் மழையை கட்டளையிடுவார் என்று அவர் முன்னுரைத்தார் இந்த கடைசி மணி நேரத்தில் தூயாவியானவர் தமது வல்லமையை மிக அசாதாரணமாய் நாம் விசுவாசித்தால் வெளிக்காட்ட ஆவலாயிருக்கிறார் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையே பவுலின் வாழ்க்கையில் நற்செய்தி பணிக்கு மிக முக்கியமான உந்து விசையாயிருந்தது ஆண்டவரது வரவை விரும்பியதால் ஆத்மாக்களின் ரட்சிப்பை பவுல் வாஞ்சித்தார் தமது குமாரன் திமுத்தேயும் இதே ஆவியை பற்றி அவர் ஆசித்தார் கிறிஸ்துவின் பேராணையை திமுத்தேவுக்கு நினைப்பூட்டும் பொழுதெல்லாம் அவர் அடிக்கடி இரண்டாம் வருகையை சுட்டிக்காட்டினார் அதை நீங்கள் கவனித்தீர்களோ என்னவோ 1 திமுத்தேயு ஆறாம் அத்தியாயத்திலே சொல்லுகிறார் நம்முடைய கர்த்தராகிய பதிமூன்றாம் அவசரம் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக உரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் பிடிக்கும் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கு செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்துவிப்பலாத்தின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்கப்பண்ணின கிறிஸ்து யேசுனுடைய சன்னிதானத்திலும் உனக்கு கட்டளிடுகிறேன் என்னென்ன செல்ல வேண்டும் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ நல்ல அறிக்கை பண்ண வேண்டும் என்பதற்கு இந்த கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை அவர் முன்வைக்கிறார் மட்டுமல்ல இரண்டாம் நிருபத்தினுடைய நான்காம் அத்தியாயம் முதலிரண்டு வசனங்களில் நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் ஞாய் போகிற கர்த்ரா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்ளையிட்டு சொல்லுகிறதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு மகா பெரிய உபத்திரவம் இன்னும் திருச்சபைக்கு வரவில்லை எனினும் உலக நாடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளும் இன்னல்களும் ஏற்கனவே ஏராளம் இனிவரும் காலம் பிரியமானவர்களை இருட்டாயிருக்கிறது தலைவர்கள் தடுமாறுகிறார்கள் தங்களது தலையை நம்பிக்கையோடு உயர்த்தி நிற்க திருச்சபைக்கு ஒன்றுமே நியாயமான காரணம் இருக்கிறது தங்கள் கடந்த கால மேன்மைகளை குறித்தே நாடுகள் வெறுமனே பெருமை அடித்து கொண்டிருக்கின்றன திருச்சபையோ தனது எதிர்கால மகிமையை குறித்து எதிர்பார்ப்போடு மேளம் கொட்டலாம் த பெஸ்ட் இஸ் எட் டு பி தந்தை பெர்க்மன் சையா அவர்கள் அருமையான ஒரு பாடல் பாடினார்கள் அதில் ஒரு கவியை நான் பாடுகிறேன் கால்மிதிக்கும் தேசம் எல்லாம் yen kartaruk sundamagum kan paarkumbhoomi ella kalvari kodiparakum parakattum parakattum siluvayin jeyakodi hallelujah உயரட்டும் ஏசுவின் திருநாமம் ஆலேலு மேளம் கொட்டுவோம் ஏனென்றால் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் நம் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண்பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி தண்ணீரால் கடல் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகு ஆண்டவரை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும் த பெஸ்ட் இஸ் எங்கள் மகாபிரிய தேவனே எங்கள் இருதயங்களுக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிற ஊக்குவிக்கிற வார்த்தைகளுக்காக ஆண்டுவரே எங்களை உற்சாகப்படுத்துகிறோமுடைய நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கால்மீதிக்கு இடமெல்லாம் தருவேன் என்று சொன்னீர் சமுத்திரம் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல பூமி முழுவதும் மண்ணுலகு முழுவதும் உண்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க போகிற ஒரு நாளை கர்த்தாவே கற்பனை செய்து நாங்கள் கழி உமக்கு நாங்கள் கைதட்டுகிறோமா ஆண்டு அந்த நாள் சீக்கிரமாய் வரட்டும் நாங்கள் தளர்ந்து போகாமல்ோர்ந்து தீவிரமாய் இன்னும் வேகமாய் நற்செய்தியை கர்த்தாவே நானா திசைகளிலும் சென்று அறிவிக்க எங்கள் கால்களுக்கு நீர் விரைவை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் மீஸ்தோத்திருக்கிறோம் உமது ஊழியத்திலே சோர்ந்து போய் நிற்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தாவே மேலானது இனிதான் வரவிருக்கிறது இதிலும் பெரிதான விலை அவர்கள் காணப்போகிறார்கள் கர்த்தாவே உற்சாகமாக வீடு கொண்டு எழுந்து பாவிகளுக்கு உமது வழிகளை உபதேசித்து அவர்களை உன் மண்டையிலே கர்த்தாவே கூட்டம் கூட்டமாக ஆயிரம் ஆயிரமாக லட்சம் லட்சமாக சேர்க்க நீர் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேவாதி தேவனே ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவை உண்மையில் துதிக்கிறோம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் கொம்பிடுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே